தலைப்பு பதினைந்து இலங்கன்று இறந்தது விதியென தேற்றம் அது கேட்ட வந்தனர் முதலானவர்கள் அக்குமாரனை நோக்கி வாராய் ராஜபுத்திரனே நாங்கள் முகத்துக்கு இச்சையாக முன்னொன்று பேசி பின்னொன்று சொல்லுகிறவர்கள் அல்ல நெடுநாளாக எங்களுடன் பழகியிருந்தும் எங்கள் சுபாவம் இன்னும் உமக்கு நன்றாக புலப்படவில்லை என்று தோன்றுகிறது உலகம் தலைகீழாகுமானாலும் உள்ளபடி சொல்லுவோமே அல்லது புதிதாக தொடுத்து பொய் பேச மாட்டோம் நாங்கள் சொல்லும் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து கேட்க கடவீர் அந்த பசுங்கன்று ஒருவர் துரத்த அதனால் பயந்து அடைக்கலமாக வேண்டுமென்கின்ற அறிவோடு உமக்கு எதிரே ஓடி வந்ததல்ல அல்லது துள்ளி குதித்து ஓடி வந்ததும் அல்ல இன்ன இடத்தில் இன்ன காலத்தில் இன்னபடி இறக்குமென்று விதித்திருந்த அதன் தலை விதியே அதனை துரத்தி வந்து தேற்காலில் அகப்படுத்தி சிதைத்துவிட்டது அதன் விதி அப்படி இருக்க நீர் வீணாக விசனப்படுவதில் என்ன பயன் கும்பகோணத்து பல்லன் கொள்ளை கொண்டு போக தஞ்சாவூர் பாப்பான் தண்டங்கொடுத்தான் என்னும் பழமொழி போல அதன் உயிரை விதி கொள்ளை கொள்ள உம் உயிரை தண்டங் கொடுப்பது நீர் ஒன்றுக்கும் அஞ்சாமல் தேரிலேறும் என்று சொன்னார்கள் தலைப்பு பதினாறு பிராயச்சித்திற்கு பெரியோரை நாடல் அது கேட்டு ராஜபுத்திரன் சிவ தரிசனம் செய்ய எண்ணி தேரிலேறும் கால் தவறியும் இடது தோளும் இடது கண்ணும் துடித்தும் காட்டிய உற்பாதங்களை ஆலோசியாமல் புறப்பட்ட என் மதியை நினைத்துத்தான் துயரப்படுவேனோ அரசர் குளத்திற்பிறந்தும் என்னை இழிகுளத்தார் செய்யும் செய்கையைச் செய்வித்த என் விதியை நினைத்துத்தான் துயரப்படுவேனோ மாசில்லாத சூரிய குலத்துக்கு மாசுண்டாகும்படி செய்ததை குறித்து துயரப்படுவேனோ பிதாவுக்கு பழிசுமத்த பிள்ளையாக பிறந்ததை குறித்து துயரப்படுவேனோ இந்த கன்று இறந்ததை நினைத்துத்தான் துயரப்படுவேனோ இக்கன்றின் இறப்பை கண்ட தாய்ப்பசு துக்கப்படுமென்பதை நினைத்து துயரப்படுவேனோ நான் ஒருவன் எதற்கென்று துயரப்படுவேன் என்ன செய்வேன் செய்யத்தக்கது ஒன்றும் இன்னதென்று அறியேனே ஆயினும் முற்றும் நனைந்தார்க்கு ஈரமில்லை என்பது போல முழுவதும் பழிபட்ட எனக்கு இனி என்ன துக்கம் இருக்கின்றது இனி பெரியோர் சொல் கடக்கப்படாது என்பது பற்றி உமது சொற்படியே இதோ ரதத்தில் ஏறுகின்றேன் என்னை எப்படி புனிதனாக்க வேண்டுமோ அப்படி செய்து கடை தேற்றுவது உங்களுக்கே கடன் என்று சொல்லி ஏறி ரதத்தை வந்த வழியே திருப்பிவிட்டு பிராயச்சித்தம் அறிந்து செய்விக்கத்தக்க பெரியோர்கள் இடத்துக்கு போயினான் இந்த பிரகாரம் ராஜகுமாரன் போன பின்பு இறந்துவிட்ட அக்கன்றை ஈன்ற தலையீட்டு பசுவானது தன் கன்று துள்ளி குதித்து ஓடிய வழியே போய் அந்த கன்று கீழே விழுந்து கிடப்பதை தூரத்தே கண்டவளவில் குளைகுலைந்து நடுநடுங்கி புத்தி மயங்கி ஒன்றும் தெரியாமல் சூறை காற்றில் அகப்பட்ட துரும்பை போல் சுழன்று சுழன்று ஓடி சமீபத்தில் வந்து உடல் சிதைந்தும் குடல் சரிந்தும் உயிர்விட்டும் கிடப்பதை பார்த்து சோர்ந்து விழுந்து பிறக்கினை தப்பி போல் கிடந்து பின்பு சற்றே தெளிந்து எழுந்து பெருமூச்சு விட்டு அந்த கன்றை சுற்றி சுற்றி கோவென்று அலறி அலறி அதனுடம்பை முகர்ந்து முகர்ந்து இதென்ன தீவினையோ இதென்ன இந்திரசாலமோ இதென்ன விபரீதமோ வாளசைத்து கால்விசைத்து எனக்கு முன் துல்லியோட இப்போது பார்த்தேனே இத்தனை விரைவில் இப்படிப்பட்ட இடியும் என்று எல்லவும் அறியேனே காவிரி முதலான தீர்த்த யாத்திரை செய்தும் சிதம்பரம் முதலான ஸ்தல யாத்திரை செய்தும் திருக்கோயில்களிலும் திரு வீதிகளிலும் உள்ள புல் முதலானவைகளை வாயினார் களைந்து திருப்பணி செய்தும் புல் மேயாமலும் நீர் குடியாமலும் நெடுநாள் விரதம் காத்தும் உன்னை பெறப்பட்ட பாடு தெய்வம் அறியுமே அவ்வளவு பாட்டையும் அவளமாக்கி போட்டு சேங்கன்றே என்னை தெருவில் விட்டாயே உன்னை பெறுகிறதற்கு நோட்டன் ஒன்புகளால் வந்த இழைப்பு இன்னும் ஆறவில்லையே இதற்குள் இப்படிப்பட்ட ஆறாத பெருநெருப்பை அடிவயிற்றில் வைத்தாயே இந்த தூக்கத்தை இனி எந்த விதத்தினால் சகித்து கொள்வேன் பாவிக்கு பாக்கியம் தங்காது என்பதற்கு சரியாக பளிங்கு போன்ற நிறமும் பால்வடுகின்ற முகமும் சிறுகி திரண்ட திமிலும் கடைந்தெடுத்தது போன்ற கால்களும் வாழை சுருள் போன்று வளர்ந்த வாளும் சித்திரக்கன்று போன்று சுப லட்சணங்களை பெற்ற வடிவுமுடைய நீ நிர்பாகியமுள்ள எனக்கு தக்காமற் போய்விட்டாயே உன்னுடைய சுந்தரமுள்ள வடிவத்தை கண்டால் காமதேனவும் கட்டி அணைத்து முகங்குளிர்ந்து முத்தம் கொள்ளுமே நான் உன்னை பற்றி அல்லவோ உயிர் தரித்து உலகத்தில் உலாவியிருந்தேன் இன்னும் ஒருதரம் உன் அழகிய முகத்தை கண்டு என் மடி சுரந்து பால் சொரியக் காண்பேனோ ஐயோ உன்னை ஆயிரங்கன்றுகளிலும் அழகுள்ள கன்று என்று கண்டோர் சொல்ல களிப்புடன் கேட்ட என் காதுகளால் இன்று இளங்கன்றை இறக்கவிட்டு மலட்டு பசு போல வந்திருக்கிறதே என்று பல பேரும் பழித்துப் பேசுகின்ற வார்த்தையை எவ்வாறு கேட்பேன் என்று எண்ணி எண்ணி மணமழுங்கி இழைப்படைந்து மூர்ச்சித்து மறுபடியும் தெளிந்து இரந்து கிடக்கின்ற கஞ்சின் உடம்பை உற்று பார்த்து இரதத்தின் சக்கரம் ஏறுண்டு இரத்தம் சொறிய அழுந்திக் கிடக்கின்ற வடுவைக் கண்டு ஓஹூ என் ஏழை மதியால் ஏதோ ஒரு சொற்பமான அபாயத்தால் விழுந்து இறந்ததென்று எண்ணி இறங்கினேனே இவ்வடுவை பார்க்கும்போது தேர்ச்சக்கரம் ஏறுண்டு உடல் சின்னப்பட்டு இறந்ததாக தெரிய வருகிறதே ஆ உனக்கு இப்படிப்பட்ட பெரிய அபாயம் வந்து சம்பவிக்கும்படி நான் என்ன பாவம் செய்தேனோ குழந்தாய் நீ தேர்காலில் அகப்பட்ட போது எப்படி பயந்தாயோ என்ன நினைத்தாயோ எவ்வாறு பதைத்தாயோ உயிர் போய் உடல் குழம்பி கிடக்கின்ற உன்னை பார்க்க பார்க்க பெற்ற வயிறு பற்றி எறிகின்றதே என்று கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது அழுது புரண்டு புரண்டு விம்மி விம்மி வெதும்பி வெதும்பி பெருமூச்சு விட்டு கீழே விழுந்து மெய் மறந்து கிடந்து பின்பு எழுந்து என் கன்றினை தேர்காலில் அழுத்திக் கொன்ற கருண்யமில்லாத கண்மூடியை கண்டால் என் இரண்டு கொம்புக்கும் இறையாக்காது விடுவேனோ மைந்தரை பெறாத மலட்டுத்தனம் உள்ளவர்களும் இப்படி செய்ய துணிவு கொள்ளார்களே ஆ இது செய்ய துணிந்தவன் இன்னும் என்ன செய்ய துணியான் என்று வெம்பியும் துன்பம் செய்விக்கும் துஷ்டர்களுக்கும் கொலை செய்கின்ற கொடுந்தொழிலோர்க்கும் இடங்கூடாத இந்நகரம் இன்று வலியற்ற உயிர்களையும் மாய்த்து விடுகின்ற வஞ்சகர்க்கும் இடம் கொடுத்ததே ஐயோ இதில் அரசனில்லையோ நீதி இல்லையோ நெறி இல்லையோ இதென்ன அநியாயமோ என்று முறையிட்டும் தன் கன்றை இழந்ததினால் உண்டாகிய துக்கத்தை சகிக்க மாட்டாததாய் வருந்தி நமக்கு நேரிட்ட துக்கத்தை நமது இறைவராகிய மனுச்சோழர் இடத்தில் சென்று குறிப்பித்து நிவர்த்தி செய்து கொள்ளுவோம் என்று எண்ணி அக்கன்றை பசுந்தழைகளால் முடிவைத்து கண்ணீர் சொரிந்து கதரிக்கொண்டே மனு சக்கரவர்த்தியின் வாயிலில் வந்து குடிகளுக்கு குறைவு நேரிட்டால் அதை அரசனுக்கு அறிவிக்கும்படி அவ் அரண்மனை வாயிலில் கட்டியிருக்கின்ற ஆராய்ச்சி மணியை தன் கொம்பினால் மிகுந்த விசையோடும் வழியோடும் அடித்து அசைத்தது அப்படி அசைத்தபோது அந்த நகரத்திலுள்ள ஜனங்களெல்லாம் ஒரு காலத்தில் ஆயினும் கேட்டறியாத ஆராய்ச்சி மணியினது ஓசையை இன்று நூதனமாக கேட்டோம் என்ன விபரீதமோ என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள அந்த மணியிலிருந்து காதம் மட்டும் கேட்க கண்ணீரென்று ஓசை உண்டாயிற்று